வியாசம் வசிஷ்டம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் பந்தே சுகதாத்தன் தபோனி சுகாச்சாரியருடைய தந்தையான வேதவியாசர் மகாபாரதங்கிற உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்தார் அதை அன்றென்று ஓரோரு கண்ணோட்டத்தோடே பார்த்தால் புது புது அர்த்தங்கள் பொலியும் ஒரு விலை மாணிக்கத்தை வெவ்வேறு கோணத்திலிருந்து பார்த்தாலோ பட்டை தீர்த்தினாலோ அதது தனித்தனி ஒளி நிரத்தை பரப்பும் அத போலதான் மகாபாரதமும் எத்தனையோ ஆழ்ந்த கருத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளது அதில் ஆறு ஆறாக நாம் பற்ற வேண்டியது எது விட வேண்டியவை எவை என்பதை விதுரன் துத்தராஸ்திரனிடத்திலே கூறி வருகிறார் மயங்கி இருந்தான் துத்தராஸ்திரம் அவன் ஞானக்கண்ணை இழந்து போய் கன்னடத்திலேயே அபசார பெருமளவுக்கு சென்றான் தர்மத்தை மீறி தன் தம்பி பிள்ளைகளுக்கு அரசியல் பங்கு இல்லை என்று மறுத்தான் இவற்றை கண்டு பொருட்காத விதுரர் அவனுக்கு உபதேசம் கொண்டு வருகிறார் அது இன்று நாம பார்க்க வேண்டிய ஆறு ஷடிமான் புருஷோ ஜாதுணவே அப்பிரவத்தாரம் ஆச்சாரியம் அனதியான ரித்விஜம் அரக்ஷிகாரம் ராஜானம்யாதினி கிராம காமஞ்ச கோபாலம் வன காமஞ்ச நாபிதம் இப்ப இந்த ஆறு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது எடுத்து சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் ஒரு சார் ஓடத்துல ஏறி உட்காண்டிருக்காரு அந்த ஓடத்துல ஓட்ட விழுந்துருக்கு வச்சுக்கோம் குபு குபுன்னு தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிக்கும் அப்ப நான் தப்பிக்கணும்னா அந்த ஓட்டத்தை விட்டுடணும் இல்ல நான் வேற ஓடத்துக்கு தாவிடணும் இன்னொரு ஓடத்துக்கு தாவினே இதுல ஓட்டை இருந்ததுன்னா அதுல ஒழுகல் இருந்தது எதுவா இருந்தான ஓட்டை ஓடத்தோடு ஒழுகல் ஓடத்தோடு எந்தவித ஓடத்துல ஏறினாலும் உள்ள தண்ணீர் வருதுன்னு விழுந்து தப்புச்சு உடனே அப்ப ஷட்ட அந்த ஓடத்தையே தொலைச்சுருவோம் ஓ நாம ஏறி வந்த ஓடம் ஆயிடுச்சே போய் விட்டுடலாமா நாம இதுலதானே உயிரோடு இருந்தாலும் சரி உயிரை விட்டாலும் சரி இந்த ஓடத்துக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன் இப்படினால எங்கயானு பேசியிருந்தோமா அதை விட்டாத்தானே நாம பழக்கிறதுக்கே முடியும் அப்ப எதை உட்டுட்டாத்தான் சொல்றார் ஆச்சாரிய உபதேசமே பண்ண மாட்டார்னுட்டால் அப்ப அவரால் எனக்கு ஒன்னும் பயன் கிடையாது உபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியனை வைத்துக் கொள்ள வேண்டும் உபதேசமே பண்ணலேன்னு சொல்லுட்டால் அவர் கண் பார்வையாலேயே திருத்தக்கூடிய தகுதி படைத்தவராக இருந்தால் தாராளடில் அவர் உபதேசம் பண்ணியாக வேண்டும் அப்பிரவக்தாரம் ஆச்சாரியம் அப்ப உபதேசியாத ஆச்சாரியன் ரித்விஜம் அனபியானம் மந்திரம் அறியாமல் வெறுமனே நெய் பால் தயிர் ஆகியவற்றை ஆகுட்டி கொடுக்கக்கூடிய ரித்விக் ரித்விக் ஒரு பெரிய யாகத்தை பண்றார் ஹோமத்தை அப்ப தயிர் பால் நெய் இது முதலானவர்களை எடுத்து ஹோம குண்டத்துல சேர்க்கணும் அப்ப அதற்குரிய மந்திரங்களை ஓதிக்கொண்டே சேர்க்க வேண்டும் அந்த மந்திரமே தெரியாமல் வெறுமனே வாய் அசைத்து விட்டுவிட வேண்டும் ஹோமன் பயன்படும் மந்திரமே இல்லாமல் வெறும பொருட்களை ஹோம குண்டத்தில் கொடுக்கிறபடியால் எந்த நன்மையும் ஏற்படாது அவனை ஒப்பிடணும் முன்னால் அரக்ஷிதாரம் ராஜானன் ராஜானம் அரசனை அரக்ஷிதாரம் பிரஜைகளை ரட்சிக்காத அரசனாக இருந்தால் அவன் விட தக்கவன் அதனால எந்த பிரஜைக்கும் பயன் கிடையாது பேசுகிற மனைவி மிகவும் முக்கியம் பெண்களே மிக அன்போடு பேச வேண்டும் பிரியத்தோட பேச வேண்டும் ராமன் முன் உதாரணம் பார்த்து பார்த்து சீத்தையை தெரிஞ்சு விட்டாளன் பேச்சே ரொம்ப ஆச்சரியம் அவ்வளவு ஒரு மயிலரசலாம் மதுரா மதுராலாபா முக்கியமாக மம பானின்னு ராமன் ஹை பார்த்து கேட்கிறார் சீதையை ஹனுமான் சந்திச்சுட்டு திரும்பி வந்துட்டார் கிருஷ்ணன் வந்து கண்டேன் சீதையங்க விண்ணப்பம் அப்போ ராமன் கேட்கிறார் அவசரமாலாம் சொல்லக்கூடாது நான் ஒரு இடத்துல நிதானமாக உட்காந்துக்கிறேன் நீ இங்க போய்ட்டு வந்தது ஒன்னொன்னும் ஒரு நிமிஷமும் ரன்னிங் கமெண்டரின்னு சொல்ல முடியும் அதை போல நேர்முகவர் தான் சொல்லணும் என் சீதை என்ன பேசுனா அவள் பேசுனா ஒரு வார்த்தையும் சொல்ல வேணுங்கிறார் ராமன் ஏன் ஹனுமான இவர் பிரம்மச்சாரி இவருக்கு அதை தெரியவே தெரியாது ஆனால் ராமன் பிரணயித்தமே வடிவெடுத்தவன் காதல்னா என்னான்னு அவனு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறது ராமன் சீத்தைய பத்தி கேட்கிறார் மதுரா மதுரா லாபா கி மாஹ மாம பாமிினி பேசினா அவ பேச்சே தேனிலும் இனிதாக இருக்குமே சொன்ன ஓரோரு வார்த்தையும் போன மூச்சை எனக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்கும் இழந்த உயிரை திரும்ப பெறுவேன் ஹனுமன் மெதுவாக சொல்லும் என்று கேட்கிறான் ராமன் அப்ப சீதை எவ்வளவு அழகா பேசியிருக்கணும் அவளே ராமன் பேச்சுல மயங்கி அப்ப ராமன் எவ்வளவாக பேசியிருக்கணும் பிரியமான பேச்சு நான் வெறும் மறைத்து பூச்சி மெழுசுகிறேன் உள்ளன்போடு பேச வேண்டும் பேசக்கூடிய மனைவி அது குடும்பம் எண்ணிக்கானு ரசித்திருக்குமா ஆக பாரியான் சிரியவாதின கிராம காமஞ்ச கோபாலம் கோபாலம் பசுமாடுகள் ஆடு கன்றுகளை இடையன் அவன் ஜனப்படி காட்டுக்கும் தோட்டத்துக்கும் பசுவை ஓட்டின்னு போகணும் ஆனா அதுல விருப்பம் இல்லாமல் ஊரோட இருக்கிறதுல விருப்பம் மாடுகளை ஓட்டிட்டு போறது இல்லையே யாருக்கு விடியற்கால அது நூறு மாட்டுக்கு பின்னாடி போகணும் வழிநடுக்க ஓட்டி கொண்டு போகணும் அங்க போனா சென்னாய் ஓனாய் கடிக்காம பாதுகாத்துக்கணும் வெயில கடந்து கடுமாறணும் கையில கட்டுப்பிரசாரம் எடுத்துன்னு போயிட்டு வரணும் இதெல்லாம் வேண்டாமே மாடுகளை காப்பாற்றாமல் நான் ஊரோட வீட்டோட இருந்து என்று இருக்கணும்னு எந்த கோபாலன் நினைக்கிறானோ பயனில்லை கடைசியா வன காம நாபிதம் நாபித்தன் யார் ஒருத்தர் இன்னைக்கு நான் முகக் கவரம் பண்ணுகிறோம் சர்வாந்த கஷவரம் பண்ணி அந்த கஷவரத்தை பண்ணி விடுபவர் நாபித்தர் அந்த நாபித்தர் நான் காட்டுக்கு போய் செய்து கொள்ளுகிறேன் இங்க இருக்க போவதில்லை இனி காட்டிலிருந்தே நான் வாழ்ந்துகிறேன் என் தொழில நான் பார்க்க போவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இது எந்த தொழிலுக்குமே புரிந்து உபன்யாசகன் உபநியாச தொழில் அவரவர்கள் அவரவர்கள் எதை ஏற்று இருக்கமோ இப்ப நமக்குன்னு ஒரு தொழிலை ஏற்று இருக்கும் அவர் ஒரு தொழில் ஏற்றுக்காரு இவர் ஒரு தொழிலை ஏற்றுக்காரு இவர் ஒரு தொழில் ஏற்று இருக்கார் யாரத்தை எடுத்து கொண்டு செஞ்சுட்டு இருக்கமோ அவரவர் அவரவர் தொழில பாக்கணும் இல்லையோ இல்ல இல்ல வாண்டா நான் எல்லாரும் காட்டுக்கு போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா பிரயோஜனமே இல்லையே அதனாலதான் வன காமச்ச நாப்பிட்டன் இப்போ அர்ஜுன கண்ணன் என்ன ஏசி அவனை தயார்படுத்திருக்கார் என்ன அர்ஜுனா சண்டை போட மாட்டேங்கிறேன் எத்தனை குற்றம் உண்டுறது பாரு உன்னுடைய பிரஜைகளை நீ காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றாம விட்டுட்டே இப்பதான பிரஜைகளை மக்களை ரஷிக்காத அரசனால் பிரயோஜனம் இல்லை அடுத்து நீ சண்டை போடவே வேண்டியவன் அதுக்குன்னு பிறந்தவன் சிறந்த வில்லாளி கண்ணனே கீதையில சொன்னார் பாண்டவானாம் அர்ஜுனாக பாண்டவர்களுக்குள்ள நான் தான் அர்ஜுனனார் கேண்டார் வில்லாளிகளுக்குள்ள ராமனார் கேன்னு சொன்னார் பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனார் கேன்றார் அத்தனை விருப்பம் அர்ஜுனிடத்துல கண்ணனுக்கு எனக்கு இவ்வளவு வேண்டியவனா இருந்தது நீ நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிற உன் கடமையிலிருந்து ஓட பார்த்தாய் நியாயமாஜுனா யாரும் யார் எடுத்துக்கொண்ட கடமையில இருந்து ஓடவே கூடாது அதைத்தான் இங்க விடாம விதிர சொல்லி சொல்லி பார்க்கிறார் நீ அரசன் திருத்தராசரா அப்ப அரசன் மக்களை காப்பாற்ற மக்கள்னா நீ ஏன் வேற்று மட்டும் நினைக்கிற உன்னுடைய பிள்ளை குழந்தைகள் மக்கள் இல்லையா இப்ப இந்த தப்ப உபயோகனம் பண்ணின யாரேனும் பிரஜைகள் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்ப கண்டன கொடுத்துத்தான் ஆகணும் அப்ப ஏன் துரியோகளை காப்பாற்ற ஆபத்து ஏற்பட்டாலும் பிரப்பாற்றி அரசனாக என்ன கடமையாற்ற வேண்டும் அதிலிருந்தும் தவறி அதை விட்டு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னத்தனால கப்பிச்செல்ல முடியுமா திட்டாக்கிறா அவன் எடுத்துக்கொண்ட கடமை இருக்கிறது அதை ஆற்றித்தான் தீர வேண்டும் இது ஒரு விளையாட்டு கூடம்னு இந்த சந்தாரத்தை வச்சிருந்தாலும் சரி அல்லது சண்டைக்களம்னு வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது வாய்ப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மேடை என்று வைத்துக் கொண்டாலும் சரி எப்படி வேணும் வச்சுப்போம் மேடை அவுட்டு ஓடிட முடியுமா அது இப்ப விளையாட்டு அரங்கமா ஓடிட முடியாது வாக் அவுட் அப்படிங்கிற எத்தனை வரும் சொல்லிட்டு இருக்க முடியும் என்ன சரி சரி அவர் வந்து ஆடவேலியா வெளியில போயிட்டார் யார் ஒருத்தர் நிச்சயம் இருக்கிறார் அவர் தான் டிக்ளேர்டு வினர் அப்படின்னு உடனே நீதிச்சுன்னு சொல்ல மாட்டாமா நல்லா வாக்கவுட் பண்ணாலே எதிராளிதான் ஜெயிப்பார் நம்மால ஜெயிக்கிறதுக்கு முடியாது அவனவனுடைய கடமை ஆற்றவனுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மிக முக்கியமான கருத்து அப்பிரவக்தாரம் ஆச்சாரியன் ஆச்சார்டன் பேச வேண்டும் அவர் காட்டில் போய் அமர்ந்து நான் பாட்டுக்கு தியானம் பண்ணிக்கிறேன் மக்களை திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல ஆச்சார்டனுடைய பாடு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஊர் புறத்தில் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது நிரம்ப மக்களோட மக்கள பழகூட கூடாது யோகம் வேணும் ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும் அப்ப நான் பாட்டு காட்டுல இருந்து தியானம் பண்ணிக்கிறேன்னா சட்டனு விதவர் சொல்றார் அப்பிரபக்தாரம் உபதேசிக்காத ஆச்சாரனால பிரயோஜனமே கிடையாதுங்கிறார் உபதேசிக்கணும்னா மக்களை பார்த்து தாக்கணும் அப்படின்னா பொருள் என்ன கண்டிப்பா மக்களுக்கு உபதேசிக்கணும் இல்லன்னா இவர் என்னென்ன கத்து இருந்தாரோ அத்தனை இவரோட போடு மூலியம் இப்ப நாம ஒரு கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சார் மொத்தம் பத்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சார் பிள்ளை இருந்தான் குடுச்சார் இந்த பிள்ளைக்கு அம்பது லட்சம் வச்சுக்கோ அந்த பிள்ளைக்கு இருபத்தி லட்சம் வச்சுக்கோ இந்த பிள்ளைக்கு அம்பது லட்சம் வச்சுக்கோன்னு குடுச்சார் ஆனா இவர் கற்ற கல்வி அத்தனை எங்க போகும் போ அப்ப அந்த ஆச்சார்தன் கல்வியும் சொத்தா பிள்ளைகளிட்ட கொடுக்க வேண்டாமா குடுக்கணும்னாலே பேசித்தான் ஆகணும் நல்ல பேசாத ஆச்சார்தனால் பிரயோஜனம் இல்லை அவருக்கு ஞானமும் நன்னா இருக்கணும் அறிவு நன்க வேண்டும் ஆச்சார அனுஷ்டானம் இருக்க வேண்டும் பேச்சு வன்மை இருக்க வேண்டும் அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவையில் அடுத்தடுத்த ரெண்டு போஷரங்களில் போதறி என்னும் நாவுடையா என்னும் கூப்பிடுகிறாள் போதறி கண்ணினால் நல்ல கண்ணடுக்கு படைத்தவடையேன்னு கூப்பாடு கண்ண அறிவுடையா இருந்தான் மற்ற பேரை திருத்தி நல்வழிப்படுத்த முடியும் ஒருத்தர் சாஸ்திரத்தை எல்லாத்தையும் கத்து தான் நடந்துட்டார்னால் இவர் மோட்சத்து படுவார் ஆனா உபதேசித்தாத்தானே மக்களை மோட்சத்தின் வழி அழைத்து போக முடியும் அதனால்தான் ஆசி நோட்டிகாஸ்திர்தான் தான் நன்கு சாஸ்திரங்களை அறிகிறார் தெரிஞ்சபடிக்கு நடக்கிறார் உபதேசிட்டு நடாத்துகிறார் அந்த நல்வழிப்படுத்துகிறார் அதுக்கு ஆச்சாரிடம் கண்டிப்பாக பேச வேண்டும் ஆழ்வார்கள் அனைவரும் பேசி பேசித்தான் நாலாயிரம் பாடல்களை பாடினார்கள் ஆச்சார்தர்கள் அனைவரும் பேசி பேசித்தான் இத்தன ஸ்தோத்திரங்கள் இத்தனை உபதேசங்கள் கண்ணனே பேசித்தான் இப்பேற்பட்ட கீதை உபதேசத்தையே பெற்றோம் அப்ப ஆச்சார்தன் இருந்தால் நன்கு பேச வேணும் வெறும் பேச்சாக அல்ல ஷாலோவா இருக்க கூடாது உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் கண்டிருக்கணும் படிச்சத்தை எடுத்துரைக்க வேண்டும் அப்பிரவக்தாரம் ஆச்சாரியம் அனதீயானம் ரித்விஜம் ரித்விக்கு அனதீயானம் பல பேருக்கு மந்திரம் தெரிய மாட்டேங்கிறது ஆனா ஹோமங்கள் பண்ணணும்னு வச்சுங்க ஆழ்வன் இருக்கு ஆறு பேர் வேணும் எட்டு பேர் வேணும் பத்து பேர் கூட்டிது அவருக்கு என்ன சுவாமி தெரியும் வேதாத்தியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரா நல்ல ஆச்சாரம் இருக்கா பட்னி கடந்திருப்பாரா யோகம் இருக்கா நிஷ்ட இருக்கா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது பண்ணுவார் கண்டிப்பா கையில் இருக்கிற கரண்டிலேருந்து நெய் எடுத்து ஹோம கொண்டத்துல கூத்துவார் இருந்தா ரிட்டிக்குனால அந்த ஹோமத்துக்கு பிரயோஜனமே இருக்காது வருபவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அவர்களுக்கு ஞானம் இருக்கணும் பக்தி இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் பண்ற ஹோமத்தில் நிஷ்டை இருக்க வேண்டும் அதையே எள்ளி நகையாடி கொண்டு சுதர்சன ஹோமம் பண்ணுகிறோம் ஸ்ரீசூப்த ஹோமம் பண்ணுகிறோம் அஷ்டாட்சர ஹோமம் பண்ணுகிறோம் ஆனா இதை கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக பண்ணுகிறோம் எந்த ஆச்சாரம் இல்ல அனுஷ்டானம் இல்லையே முன்னாடியும் காது சாப்பிடுவோம் பின்னாடியும் சாப்பிட்டுப்போம் ஏன் சாப்பிட்டுட்டே கூட பண்ணுவோம் ஏன்னா மந்திரமும் தெரியாது தந்திரமும் தெரியாது ஏதோ நெய் எடுத்து சொன்னா சுவாமி கோச்சிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டோம்னா அதத்தான் கூடாதுன்னு இந்த இடத்துல மறுக்கிறார் அதை பண்றவாலும் ஜாகிரதையா இருந்திருக்கணும் பண்ணுன்னு சொல்றவாலும் ஜாகிரதையா இருந்திருக்கணும் து கூடா பகவானோடையும் கொஞ்ச நாள் பார்ப்பா ரெண்டு வருஷம் பார்ப்பா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒழுங்கா காப்பாத்தலு தெரிஞ்சுப்படுத்த ஒண்ணும் அது தெரியன்னு தெரியலாம் தெரியுது நாள் கழித்து தெரியலாம் நாள் கழிச்சு தெரிஞ்சாலும் எப்போதும் மாடு மேய்க்கணும்னு ஆசைப்பட்டார் திவத்திலும் பசுநரமைப்பு ஓத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவைன்னு அழுவார் பாசம் ஆனா இங்க சொல்லப்படுறது யாரு ஒரு இடையன் கோவலனுக்கு கிராமத்துல வீட்டிலேயே உட்கார்ந்துக்கணும்னு ஆசை பசுமாடுகள் கண்ணுகளை மேய்க்க போறது காசு இல்லைனால் அவனால் பயனில்லைங்கிறார் கண்ணன் எப்பவும் இந்த கிடையாது நீர் பட்ட பொறுப்பு பார்த்தாரதியா பேரோட்டியா கீதாச்சாரியை ஏற்றுக்கொண்டார் அர்ஜுன இடத்துல சொல்றார் அர்ஜுனா நீ சண்டை போடாம ஓடிப்படுவேன் சொல்றியே நான் என்னை காணும் குதிரைகளுக்கு அதுக்கு வேண்டிய புல்லுக்காட்டாக இருந்திருப்பேனா கண்ணீர் கொடுக்காத இருந்திருக்கேனா அதுகளுக்கு சோர்வா இருக்கிறேன் ஆசுவாசப்படுத்தி தடவி கொடுத்து தட்டி கொடுக்காத இருந்திருப்பேனா எனக்கு எதுக்கு அர்ஜுனா இதெல்லாம் எனக்கு எந்த கர்மமும் திருண்ட போறது இல்லையே ஒரு கடமை எனக்கு கிடையவே கிடையாது அப்படி இருக்கிறச்சே இன்னும் நாம இருக்கேன் என்ன நமே பார்த்தாஸ்தி பார்த்த திருஷு லோகேஷு மூணு லோகத்திலும் நான் செய்ய வேண்டிய கடமைகளே இல்லை ஆனால் நானே விடலையே அப்ப அவன் அவன் தன் தன் கர்மத்தை விட்டுட முடியுமா நமக்குன்னு ஏ தின்னது குடும்ப ரஷ்ணம் பல ஆண்கள் எனமோ சம்பளத்தை கொண்டு தோம் மனைவியத்தை கொடுத்தோம் அது செய்யவே கூடாது குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது இந்த வேண்டும் மனைவிக்கு பல பொறுப்புகள் கணவனுக்கு பல பொறுப்பு அந்த பொறுப்பை நாம நன்னா பண்ணும்னா தான் பெருமாளுக்கு படுதிருப்தி ஓ நாம சொல்லிருக்கிற தர்மத்தின்படி நடந்தான் என்ன அவர் திருப்தி பட வந்துமே அரட்சி தாரம் கிராம காமம்ச்ச கோபாலம் வன காமம் சாபித்தம் அதே போல காட்டுக்கு போய்டேன் காட்டு போய்ட்றேன்னு யாரும் சொல்லிருக்க கூடாது பல இடத்துல வீட்டுல சண்டை இதே மாதிரி நீ பேசியானா நான் சன்னியாசம் வேண்டி இது பல ஆண்கள் பயப்படுத்துற விதம் அதை நேர வெய்கிறார் இந்த இடத்துல இதனால ஒரு லாபம் இல்லை அப்படி இருந்தால் அந்த கணவனையே விட்டுட வேண்டியது கணவன் மனைவி விட்டுட முடியுமா விடாம பிடித்து கொண்டு உபதேசமா பண்ணிக்கொண்டு வருகிறார் எத்தையும் திறந்து ஓட முடியாது பலராமன் பதினெட்டு நாள் போரில் நிற்காமல் தீர்க்க யாத்திரை போனார் திரும்ப வந்தார் யுத்தம் முடிஞ்சு பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடந்துட்டு பீமன் துரியோதனுடைய இழுப்புக்கு கீழே கதையால் அடிச்சுட்டான் ஒரே கோபம் பலராமனுக்கு இதோ பீமன கொண்டு டைம் பாருன்னு போனார் கண்ணன் கைப்பிடிச்சு அடுத்தினா எதுக்கு வளராமா போற அங்கே தப்பாட்டம் ஆடினா அடிக்க போறேன்னார் உனக்கு அதுக்கு தகுதியே இழந்து போயிட்டேன் நீ உங்க சண்டனுடைய ஆரம்பத்தில் எப்ப இந்த யுத்த விட்டுட்டு போனியோ அன்னைக்கே உனக்கு தகுதி போயிடுச்சு நீ உன்னு இந்த பக்கம் இருக்கணும் இல்ல அந்த பக்கம் இருக்கணும் என்றும் கடனையை விட்டு விலகுவதற்கு கூடாது என்று கண்ணன் தெரிவிக்கிறார் இந்த ஆறும் ஓட்ட ஓடம் உலகோட போலே நல்ல கப்பலை தேடி போவும்